வணக்கம் நேயர்களே நற்றினையின் கதை செல்லும் நீதிக்கு சென்னையிலிருந்து ஆர்ஜே மார்சி என்ன நேயர்களே கதை கேட்க ரெடியா இருக்கீங்களா வாங்க கதைக்கு போலாம் ஒரு ஊர்ல ஒரு பெரிய அடர்ந்த காடு இருந்துச்சான் அந்த காற்றை சுத்தி கழகான குட்டி குட்டி தீவலா இருந்துச்சான் அந்த காட்டுக்கு வந்து ஒரு தலைவர் இருந்தாராம் அவர் அந்த காட்டுவாசிகளை எல்லாம் சொந்த பிள்ளை பிள்ள பார்த்து ரொம்ப கண்ணும் கருத்துமா அழகாக கவனிச்சுட்டு வந்தாராம் ஆனா அவருக்கு வந்து வயசாகி போச்சு அவருக்கு அப்புறம் அந்த மக்களை வழிநடத்துறதுக்கு வேற ஒருத்தரை வந்து நம்ம நியமிக்கணும் அப்படின்னு அவர் முடிவு செஞ்சாரு அதனால அவர் என்ன பண்ணாரு அவருடைய உதவியாளர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி இந்த போட்டியை பத்தி நீ அருவி எல்லார்கிட்டேயும் அந்த போட்டியில் யார் வெற்றி பெறுறாங்களோ அவங்க தான் இந்த காட்டுக்கு எனக்கு அப்புறம் தலைவராக இருக்கணும் ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா பரம்பரை ஆட்சி அப்படின்ற வழக்கம் வந்து அந்த காட்டில் கிடையாது அதனால அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு போட்டி வச்சு தான் வந்து நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ போட்டிக்கு அறிவிப்பும் கட்டளை அவர் கட்டளையப்படி அறிவிப்பும் விட்டுட்டார் நம்ம அவருடைய உதவியாளர் நாங்கள் நாள் காட்சி பார்த்தீங்கன்னா போட்டியில் வந்து நிறைய பேர் கலந்துட்ட தேர் தேர்து அப்படின் இருவரையும் நேரடியா மோதவிட்டா ஒருவேளை பதவி ஆசையினால ஒருத்தர ஒருத்தர பலமா தாக்கி அதுல ஒருத்தர ஒருத்தர ஏதாவது ஒரு அசம்பாவதம் நடந்துடக்கூடாது அப்படின்னு அவர் யோசிக்கிறார் அவருக்கு வந்து தனக்கு அதில் சம்மந்தமே கிடையாது சண்டை போட வச்சு அந்த வீரத்தை பார்த்து அதில் யார் தலைவர்னு ஏற்றுக்கறதுல சம்மந்தமே இவர் கிடையாது அதனால் அவர் என்ன பண்ணுறார் வேறொரு திட்டத்தை போடுறார் மறுநாள் வந்து என்ன சொல்கிறார் ரெண்டு வீரர்களையும் வர சொல்கிறார் அவங்க ரெண்டு பேரும் வந்தோன்னு அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி இளைஞர்களே நீங்கள் இதுவரை வந்து எல்லா பராக்கிரமத்துலேயும் உங்களுக்கு நிகர் யாருமே கிடையாது அப்படின்னு நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க இப்போ கடைசியாக ஒரு போட்டி அவங்களுக்கு வைக்க போகிறேன் இதில் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க எனக்கு அப்புறம் தலைவனாக முடி சுட்டப்படுவாங்க அப்படின்னு இவர் சொல்கிறார் இப்போ இந்த இருவருக்கும் வந்து என்ன பண்றாருன்னா ஆயுதங்கள் சமைக்கிறதுக்கு பாத்திரம் அப்புறமா வந்து அவங்களுடைய உணவு முறை என்னன்னு பாத்தீங்கன்னா சோளம் அது ஒரு மூட்டை கொடுக்கிறார் நம்முடைய ஆட்கள் வந்து என்ன பண்றாங்க இந்த ஒரு படகுல வந்து இந்த ரெண்டு இளைஞர்களையும் ஒரு ஒரு தீவுல கொண்டு போய் விட்டுறாங்க விட்டுட்டு அப்போ அவரு வந்து ஒரு கண்டிஷன் மாதிரி சொல்றாரு உங்களை கொண்டு போய் இந்த தீவுல விட்டுட்டு நாங்க வந்துடுவோம் நீங்க அந்த தீவில் இருக்கணும் யாரு வந்து அந்த சோழ உணவெலாம் முடிகிற ஸ்டேஜ் இருக்கு பார்த்தீங்களா முடியும் தருணத்தில் வந்து நீங்க வந்து அங்கே மரம் இருக்கு இல்லையா அந்த மரத்துலேருந்து ஒரு அதுக்கு வந்து ஒரு மஞ்சள் மரமா அந்த மரத்துலேருந்து நீங்க தீ மூட்டுங்க எங்களுக்கு இங்கேருந்து அந்த தீ அந்த அனல் தீபம் தெரிஞ்ச உடனே நாங்கள் படகை கொண்டு வந்து உடனே வந்து காப்பாத்திட்டுறோம் அப்படின்னு தலைவர் சொல்லி ரெண்டு பேரையும் அந்த தீவில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறாங்க இப்படியே நாட்கள் ஆகுது வாரங்களாகுது மாதங்களாகுது திடீர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தீவுலேருந்து ஒரு வெளிச்சம் தெரியுது நெருப்பு தெரியுது அதாவது அந்த மஞ்சள் மரம்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த மஞ்சள் மகத்துலேருந்து ஒரே புகையாக வருது ஸோ அதை பார்த்த உடனே அங்கே வந்து அங்கே இருக்க அந்த உதவியாளர்களும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம் தினைக்கும் எப்படா நெருப்பு வரும் யார் வந்து நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி அந்த தீபம் அந்த நெருப்பை பார்த்த உடனே உடனே போய் படகை எடுத்துகிட்டு போய் அவரை கூப்பிட்டு வர்றாங்களாம் அப்போ அங்கே போய் பார்த்தா ஒருத்தர் வந்து அப்படியே நல்ல பராக்கிரமா நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த இளைஞர் வந்து அப்படியே வலிமையெல்லாம் இழந்து சக்தியே இல்லாமல் ரொம்ப இழைச்சி போய் துரும்பாக இருந்தாராம் சரின்னா அவரை கூட்டிக்கிட்டு இந்த காட்டு அரசர்கிட்ட கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாங்களாம் கிட்ட பிறகு இந்த இளைஞரை பார்த்துட்டு எங்கே அந்த இளைஞர் வந்துட்டாரா என்ன விஷயம் அப்படின்னு இவர் கேட்குறாராம் அதுக்கு வந்து அந்த அரசர் சொல்கிறாரா இல்லை அவர் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு இந்த சொங்கி மாதிரி இருந்தார் இல்லைங்களா அந்த இளைஞர்களுக்கு வந்து ஒரு டவுட் வந்துருச்சு அரசே ஒருவேளை அவர் இறந்து கிறந்து இருப்பாரோ அதனால் தீ மூட்ட முடியலையோ வாங்க யாராவது போய் பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு அரசருக்கோ ஒரு மாதிரி மனசுக்குள்ள கஷ்டமா போச்சு வேண்டா இப்படி ஒரு போட்டி வச்சு ஒரு நல்ல இளைஞர் நம்ம பறிகொடுத்துட்டோமோ அப்படின்னு யோசிச்சாரு சரி உடனே படகை எடுத்துக்கிட்டு அரசர் வந்து உதவியாளர்களோட இந்த இளைஞரையும் கூட்டிக்கிட்டு அந்த தீவுக்கு போறாங்க போனா ஒரே ஆச்சரியம் ஒரு அழகான வீடு இருக்கு அந்த வீட்டுல இருந்து நம்மளுடைய இந்த இளைஞர் வெளியே வராரு ரெண்டு பேர் சொன்னேன் இல்லையா ஒருத்தர் சொங்கியா இன்னொருத்தர் அந்த தீவுல இருந்து வெளியே வந்து அரசரையும் இந்த உதவியா உதவியாளர்லாம் பார்த்தோன்னே பயங்கர வரவேற்போடு தன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போய் நல்ல ஒரு சோழ மாவு அது இந்த சோள மாவுல தோசையும் மீன் குழம்பும் கடல் இல்லையா தீவுனா சோ அங்க கிடைக்கிற மீன் அங்க கிடைக்கிற சின்ன சின்ன விலங்குகள்லாம் அதெல்லாம் வந்து அவங்க கூட சேர்த்து சமைச்சு சாப்பிடறது உண்டு வழக்கத்துல சோ அவர் வந்து என்ன பண்றாரு சோள மாவு தோசையும் மீன் குழம்பும் கொடுக்கறாரு நல்லா திருப்தியா சாப்பிட்டாங்க உதவியாளர்களுக்கும் கிடைச்சது சாப்பாடு இந்த சொங்கி இளைஞனுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு அப்ப அரசருக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருந்துச்சு அப்போ உடனே அவர் கேட்டார் எப்படிப்பா நான் கொடுத்த மூட்டை வந்து சோள மூட்டை பார்த்தீங்கன்னா அது வந்து மேக்சிமம் நான் கொடுத்தது ஒரு மாதத்துக்கு தான் அதில் வந்து இவர் கொஞ்சம் மிச்சப்படுத்தி இவர் ரெண்டு மாதம் வரைக்கும் வாழ்ந்திருக்காரு நீ வந்து என்னன்னு பார்த்தா இன்னும் செழிப்பாக இருக்க முந்தி இருந்ததோடு நல்ல வெயிட் போட்டு நல்லா செழிப்பாக இருக்கியே அப்படின்னு ஆச்சரியத்துல அந்த அரசர் கேட்ட உடனே அதுக்கு வந்து அந்த இளைஞன் சொன்னான்னா ஆமாங்க அரசரே நீங்கள் எனக்கு இந்த தீவில் விடும் போது சோளம் கொடுத்துட்டு போனீங்க இல்லையா அந்த சோளத்தை நான் விதைச்சேன் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து பாருங்களேன்னு பார்த்தா ஒரு அழகிய சோழ காடு தோட்டம் காடு இல்லை சோழ தோட்டம் இருக்குது அதை பார்த்தாரு அதை நான் என்ன பண்ண என்னுடைய பங்குல ஒரு போர்ஷன் எடுத்து நான் வந்து சோழ விதைகளாக அதை வந்து நான் போட்டு இன்றைக்கி செடியாக வளர்ந்துச்சு அதுலேருந்து வரதை வச்சு அப்படியே நான் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இத பாத்தோட அரசருக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு ஏன்னா எவ்வளோ அறிவாளியா இந்த இளைஞர் வந்து யோசித்திருக்காரு தனக்கு கொடுத்த பொருளை வீணாக்காமல் அதை எப்படி அதிகப்படுத்தலாம் அதை எப்படி வேஸ்ட் பண்ணாம ஆஹ் எப்படி நம்ம அதை வந்து அதிகப்படுத்தலாம் அப்படின்னு ரொம்ப நல்லபடியா யோசிச்சுதான் இந்த முடிவை எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு அரசருக்கு பயங்கர சந்தோஷம் உடனே அவங்க எல்லாரையும் தீவுக்கு அங்கேருந்து அந்த தீவுலருந்து அந்த காட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு நம்ம சொல்லவே வேணாம் நமக்கே கதையில் தெரிஞ்சிருச்சு இல்லையா யார் கண்டிப்பாக அந்த காட்டுக்கு அந்த அரசர் அந்த அரசர் யார் வந்து தலைவராக ஆக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஸோ காட்டுக்கு ஒரு நல்ல தலைவனை கொடுத்தது கடவுள்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசர் என்ன சொல்றாரா நான் முதல்ல ரொம்ப இந்த போட்டியை வைக்கும் போது ஆனா இப்ப பார்த்தா நீ வந்து அறிவாலும் உழைப்பாலையும் என ரொம்ப நீ திணறச்சிட்ட ஸோ காட்டுக்கு ஒரு நல்ல தலைவன் கிடைச்சிட்டா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு அந்த அரசு ஆமா நண்பர்களே கையில் கொடுக்கப்பட்டதை திட்டமிட்டு பெருக்கிக் கொள்பவர்களே ஜெயிக்கிறார்கள் அது பொருளாக இருந்தாலும் வாழ்க்கையானாலும் நேரமானாலும் நட்புடன் உங்கள் ஆர்ஜியமாக நன்றி